நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை வணக்கம் குழந்தைகளே ஒரு காட்டுல ஒரு காகமும் ஒரு மானோ நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க மரங்கள் நிறைய அடர்ந்து இருந்த ஒரு இடத்துல காக்கா கூடு கட்டி இருந்தது அந்த கூட்டுல வந்து காக்கா முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதுல வசிச்சு வந்தது அதே இடத்துல மரத்தடியில அந்த மான் வசித்து வந்தது இந்த மானும் காக்கையும் காலையில எழுந்து தங்களுடைய வேலையை பார்க்க கிளம்பிடுவாங்க அதாவது உணவு தேடி சாப்பிடணும் இல்லையா இந்த மான் வந்து அங்கெங்கே அலைஞ்சு திரிஞ்சு செடி வகைகள் இலை சாப்பிடும் அது மாதிரி காக்கை அங்க எங்கே அலைஞ்சு திரிஞ்சு ஏதாவது புழு பூச்சிகள் கிடைக்குமா ஏதாவது தானியங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாலை நேரத்துல பொழுது சாய அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அது மாதிரி பொழுது சாய காக்காவும் அந்த மானும் வந்து தங்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு படுக்க போகும் இது மாதிரி ஒரு நாள் மான் தனியா போய் தன்னுடைய இறைய தேடிட்டு இருக்கும்போது ஒரு நரியை சந்திச்சது அந்த நரி வந்து இந்த மானை பார்த்தது இந்த மான் ரொம்ப கொழு நல்ல நல்ல புஷ்டியா இருக்கு இந்த மானை வந்து நம்ம எப்படியாவது அடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த நரிக்கு வந்து நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிச்சது அப்ப அந்த நரி வந்து ஒரு தந்திரமான ஒரு முறையை கையாளலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு மான் கிட்ட வந்தது நண்பரே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டது அப்ப மான் கேட்டது நண்பரா எனக்கு உங்களை முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லையே எனக்கு உங்களை தெரியவே தெரியாதே எப்படி நீங்க என்ன நண்பரேன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நரி இன்னும் சோகமா தன்னுடைய குரலை வச்சுக்கிட்டு என்ன சொன்னதுன்னா எனக்கு இந்த காட்டுல யாருமே நண்பர்கள் கிடையாது என்ன வந்து அன்பா பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ ஆள் கிடையாது அதனாலதான் நான் உன்னை பார்த்தோன்னே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு உன்கூட நண்பனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால உங்ககிட்ட நண்பரே அப்படின்னு பேசிட்டேன் தப்புனா மன்னிச்சு கோப்பா அப்படின்னு சொல்லி அந்த மான் சொல்லவும் ஆஹ் இலகின மனசுக்கார அந்த மான் என்ன சொல்லுச்சுன்னா இல்ல அப்படிலாம் ஒன்னும் கிடையாது எனக்கு சந்தோஷம்தான் எனக்கு வந்து உனக்கு நண்பனா இருக்குதுல எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அந்த மான் சொல்லவும் நரி வந்து பரவாயில்ல நம்ம வந்து ஒரு அளவுக்கு ஜெயிச்சிட்டோம் நினைச்சிட்டு நீ எங்க தங்கி இருக்க அப்படின்னு கேட்டது அப்ப மான் சொல்லிச்சு நான் வந்து மரங்கள் அடைந்த இடத்துல காக்கையெல்லாம் கூடு கட்டி இருக்கும்ல அங்கதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நான் உன்கூட வந்து தங்கலாமா எனக்கு வந்து சரியான இருப்பிடம் இல்ல அப்படின்னு சொல்லவும் மான் சொல்லிச்சு சந்தோஷமா வாயேன் என் வீட்டுக்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துச்சு பொழுதுசாய தன்னுடைய மரத்தடிக்கு திரும்பின மான் நரி கூட பேசிட்டு இருந்தது அப்ப எங்கேயோ இற தேடி திரும்பி வந்த காக்கா வந்து மானை பார்த்து கேட்டது யார் இவரு புதுசா இருக்காரு இவர் யாரு அப்படின்னு கேட்கவும் மான் சொல்லிச்சு இவர் என்னுடைய புது நண்பர் இவர் பேர் நரி இவருக்கு யாருமே நண்பர்கள் கிடையாது அதனால வந்து இவரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் காக்கா சொல்லிச்சு எனக்குன்னவோ இவரை பார்த்தா மிருகங்களை அடிச்சு சாப்பிட்ற இனத்தை சேர்ந்தவர் மாதிரி தெரியுது அதனால இவர் கூட நீ பழகாத நீ வந்து இலைத்தலையை சாப்பிட்ற மான் அது மாதிரி வந்து இலைத்தலையை சாப்பிடக்கூடிய மிருகங்கள் கூட நீ சேர்றதுதான் நல்லது மிருகங்களை அடிச்சு சாப்பிடக்கூடிய மற்ற மிருகங்களோட நீ நட்பா பழகிறது கூடாது அப்படின்னு சொல்லிச்சு அப்போ நரி சொல்லிச்சு போ இப்படிதான் எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லவும் மான் சொல்லு நீ அப்படி எல்லாம் நினைக்காத நண்பன் நரி அப்படி எல்லாம் காக்கையோட வாய அடைச்சிருச்சு மான் ஒரு நாள் இந்த நரி சொல்லுச்சு மான் கிட்ட நீ தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டு இலத்தலைய தேடி சாப்பிடற உனக்கு சுலபமான ஒரு இடத்த காட்டுற ஒரு இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து நல்ல செடிகள் நல்ல புசு புசுன்னு வளர்ந்துருக்கும் அதில் காய்கறிகள் எல்லாம் கூட இருக்கும் நீ வந்து அதை கடிச்சு சாப்பிட்டனா உனக்கு ரொம்ப சுவையா இருக்கும் நீ ரொம்ப விரும்பி சாப்பிடுவே அப்படின்னு சொல்லவும் இந்த அப்பாவி மான் என்ன சொல்லிச்சு அப்படியா வா காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த நரி இந்த மானை ஏமாத்தி விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு விவசாயியோட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க காய்கறி பயிர் செஞ்சிருப்பாங்கல்ல இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் மானும் அப்பாவித்தனமா அந்த விவசாயத்தை அதாவது அந்த அங்க இருந்த அந்த காய்கறி செடி கொடிகளை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது இத ஒரு நாள் கவனிச்ச விவசாயி எனது இது புதுசா இருக்கு ஏதோ மிருகங்கள் வந்து கடிச்சு சாப்பிட்டு இருக்கு நம்மளுடைய விவசாயத்தை அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்தா இத கவனிக்கணும்லையடுத்து வச்சிட்ட நல்லா ரு சாப்பிட்டோமே இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு வந்து அந்த விவசாயியோட தோட்டத்துக்கு வந்த மான் அந்த வலையில மாட்டிக்குச்சு அப்போ அந்த பக்கமா நரி வந்தது நரிய பார்த்த உடனே மான் சொல்லிச்சு நண்பா என்னை எப்படியாவது காப்பாத்து நான் வளையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அந்த நரி சொல்லிச்சு மிருகங்களோட நரம்புல செஞ்ச வலை இன்னைக்கு நான் விரதத்துல இருக்கேன் அதனால வந்து இந்த நரம்புலாம் நான் கடிக்க மாட்டேன் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த நரி போய் ஒரு புதர்ல ஒளிஞ்சுக்குச்சு அந்த நரியோட திட்டம் என்ன அப்படின்னா இருக்குன பிறகு நம்ம யாருன்னு தெரியாது இந்த மானுக்கு அப்ப இந்த மானை வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்டுருலாம் அப்படின்றதுக்காக அது புதரப்புள்ள ஒளிஞ்சிருந்தது அப்போ அந்த பக்கமா காகம் பறந்து வந்தது அந்த காக்கா வந்து மான் வலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு நண்பா என்னாச்சு நீ எப்படி இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லவும் மான் நடந்தது எத்தையும் சொல்லு நரி தனக்கு உதவுறதுக்கு மறுத்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிச்சு சொன்ன உடனே காக்கா சொல்லிச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதே தூரத்துல அந்த விவசாயி வர்றத காக்கா கவனிச்சிச்சு உடனே காக்கா சொல்லிச்சு நீ வந்து விவசாயி தூரத்துல வந்துட்டு அவன் வந்தான்னா உன்னை புடிச்சிட்டு போயிருவான் அதனால நான் உனக்கு ஒரு யுக்தி சொல்றேன் அது மாதிரி நடந்துக்கோ அந்த விவசாயி வரும்போது நீ செத்து போன மாதிரி கால் கையெல்லாம் பரப்பி படுத்துக்கோ நானும் வந்து இறந்த மிருகங்களை காக்கா கொத்தி சாப்பிடுவோம் முகத்தில உட்காந்துக்கிட்டு உன்னுடைய கண்ணை கொத்தி சாப்பிடற மாதிரி நானும் நடிக்கிறேன் அத பார்த்த விவசாயி என்ன பண்ணுவான் ஓஹோ மான் செத்து போச்சு போல் இருக்கு சொல்லி தன்னோட வலைய கலட்டி சுருட்டி ஓரமா வைக்கிறதுக்கு போவான் அப்ப நான் வந்து கா கான்னு கத்துறன் நீ எந்திரிச்சு ஓடிரேன் அப்படின்னு காக்கா சொல்லுச்சு இத கேட்ட மானும் ர நல்ல க்தியாரு அதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செத்து மாதிரி நல்லா கால் நீட்டி படுத்துக்குச்சு இத பார்த்த வேடன் பக்கத்துல வந்தா அப்போ காக்கா வந்து அந்த மானோட முகத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணை கொத்துற மாதிரி நடிச்சது இத பார்த்த விவசாயம் நினைச்சா ஓஹோ மான் இரவு முழுக்க வலையில கிடந்து நல்ல மாட்டி செத்து போச்சு போட்டிருக்கு சொல்லி தன்னுடைய வலைய கலட்டி சுருட்டி ஒரு ஓரமா வைக்கிறதுக்காக நடந்து போனான் அப்போ காக்கா கான்னு கத்தவும் மான் எந்திருச்சு ஒரே ஓட்டமா ஓடிருச்சு தான் ஏமாத்தப்பட்டத நினைச்ச விவசாயி என்ன பண்ணா ஆஹா மான் தப்பிச்சு போயிருச்சே அப்படின்னு சொல்லி ஆத்திரத்துல ஒரு பெரிய தடி எடுத்து எரிஞ்சான் அந்த தடி எங்க போய் விழுந்தது தெரியுமா மான் மேல படல பொதருக்குள்ள மறைஞ்சிருந்தது இல்லையா நரி அந்த நரியோட தலையிலே போயி டமால்னு அடிச்சு நரி மயக்கம் போட்டு விழுந்துருச்சு விவசாயி பார்த்தான் இந்த நரியோட சத்தத்தை கேட்டு பக்கத்துல வந்து மான் தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு நரியாவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லி அந்த நரிய வந்து தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டான் எப்படி பாத்தீங்களா கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க பிறருக்கு துன்பம் நினைக்கிறவன் தானே வந்து கஷ்டத்துல மாட்டிக்குவான் அது மட்டும் இல்ல நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி நண்பர்கள பார்த்து தேர்ந்தெடுக்கணும் நமக்கு நீண்ட நாள் பழக்கத்துல நல்லவங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்கள நம்பி சில காரியங்களை நம்ம இறங்கணும் குறுகிய காலத்துல யாரையும் நம்பி நம்ம வந்து பெரிய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கறத இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்குவோம் சரியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க உங்க நண்பர்களும் இது போன்ற கதைகளை கேட்கணும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா பிளேஸ்டோர்ல போய் பாட் பீன் பிஓடி பிஇஏஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பி ஓஎக்ஸ் இந்த இரண்டு ஆப்ல ஏதாவது ஒண்ணு டவுன்லோட் செஞ்சு பாலோ அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்களும் தொடர்ந்து நம்முடைய கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்